728 அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலிஹம் அவர்கள் என்னிடம் கூறுவீரது வலது கையால் சாப்பிடுவீரா உணவு தட்டில் உமக்கு அருகில் உள்ள பகுதியில் இருந்து சாப்பிடுவீரா என்று கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு